வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று அக்டோபர் முப்பத்தி ஓராம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு நேவாடா ஐக்கிய அமெரிக்காவின் முப்பத்தி ஆறாவது மாநிலமாக இணைந்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு இந்தியாவின் கிழக்கு கரையில் இடம்பெற்ற மிக சூறாவளி காரணமாக இரண்டு லட்சம் பேர் வரை உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் முதலாவது நெடுஞ்சாலை லிங்கன் நெடுஞ்சாலை திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உலக சேமிப்பு நாள் இத்தாலியின் மிலன் நகரில் சேமிப்பு வங்கிகளின் உலக அமைப்பினால் அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு தமிழின் முதல் பேசும் படம் காளிதாஸ் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அல்ஜீரியாவில் பிரெஞ்சு ஆக்கிரமிப்புக்கு எதிராக அல்ஜீரிய தேசிய விடுதலை முன்னணி போராட்டத்தை ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் சூயஸ் கால்வாயை திறக்க வற்புறுத்தி எகிப்து மீது குண்டுகளை வீசின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஸ்டாலினின் உடல் மாஸ்கோவில் உள்ள லெனினின் நினைவகத்திலிருந்து அகற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்தியானாவில் பனிக்கட்டி செருக்கள் கலியாட்ட விழா ஒன்றின் போது இடம்பெற்ற வெடி விபத்தில் எழுபத்தி பேர் கொல்லப்பட்டு 400 பேர் காயமடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வியட்நாம் போர் நிகழ்வாக ஃபாரிஸ் அமைதி பேச்சுக்களில் முன்னேற்றம் ஏற்பட்டதை தொடர்ந்து வடக்கு வியட்நாம் மீதான அனைத்து தாக்குதல்களையும் நவம்பர் ஒன்று முதல் நிறுத்துவதாக அமெரிக்க அதிபர் லிண்டன் ஜான்சன் அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வால்மார்ட் நிறுவனம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இந்திய பிரதமர் இந்திரா காந்தி இரண்டு சீக்கிய பாதுகாவலர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார் அதன் பின்னர் டெல்லியில் இடம்பெற்ற கலவரத்தில் சுமார் இரண்டாயிரம் சீக்கியர்கள் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தி ஆண்டுகள் ஆட்சியின் பின்னர் மலேசிய பிரதமர் மகதீர் பின் முகமது தனது பதவியை ராஜினாமா செய்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு உலக மக்கள் தொகை ஏழு பில்லியனை எட்டியது இந்த நாளை ஐநா ஏழு பில்லியன் செவன் பில்லியன் டே என அறிவித்தது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் இரண்டாயிரமாவது ஆண்டு சோயூஸ் டிஎம் முப்பத்தி என்ற விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையம் விண்வெளியில் அமைக்கப்பட்ட சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு தேவையான பொருட்களை சுமந்து சென்றது அதன் பிறகு பலமுறை இந்த விண்கலம் இப்பணியை செய்தது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆண்டு ஜான் கீட்ஸ் ஆங்கிலேய கவிஞர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு நாராயண ஐயங்கார் தமிழக இதழாசிரியர் ஆய்வாளர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வல்லபாய் பட்டேல் இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நரடம் சிகானுக் கம்போடியாவின் முதலாவது பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முக்தா சீனிவாசன் தென்னிந்திய திரைப்பட இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மைக்கேல் கோலின்ஸ் அமெரிக்க விண்வெளி வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு துரை ராஜாராம் தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு உமன் சாண்டி கேரள அரசியல்வாதி முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு சர்பானந்த சோனாவால் அசாம் மாநிலத்தின் பதினான்காவது முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சம்விருத்தா சுனில் தென்னிந்திய மலையாள திரைப்பட நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பண்டார வன்னியன் வன்னி மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எஸ் டி பர்மன் இந்திய திரைப்பட இசையமைப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இந்திரா காந்தி இந்தியாவின் மூன்றாவது பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு எம்எல் வசந்தகுமாரி திரைப்பட கர்நாடக இசை பாடகி இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு செம்மங்குடி சீனிவாச ஐயர் இந்திய கர்நாடக இசை பாடகர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பி லீலா பின்னணி பாடகி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அமிர்தா பிரீத்தம் பாகிஸ்தான் இந்திய கவிஞர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ராதா பர்னியர் பிரம்மஞான சபையின் தலைவி இந்நாளின் சிறப்புகள் இந்தியாவில் தேசிய ஒற்றுமை தினம் மற்றும் உலக சேமிப்பு தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே